வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பூமி பல்வேறு வளங்களால் நிறைந்து காணப்படுகிறது சில இடங்கள்ல பார்த்தோம்னா அதிகபட்சமான தங்கம் கிடைக்கும் சில இடங்கள்ல பெட்ரோலியம் கிடைக்குது வெகு சில இடங்கள்ல மட்டுமே இயற்கை எண்ணெய் மழையாக பொழிந்து விவசாயம் தழைத்தோங்குகிறது அவகை வெகு சில இடங்கள்ல நம்முடைய மாபெரும் பாரத ஒன்று மிக பல ஆண்டுகளுக்கு முன்பு மிக அழகாக கூறுவார்கள் விவசாயம் தழைத்தோங்க மழை மட்டுமே பிரதானம் அவ்வின்றி இவ்வுலகில் எவ்வளிரும் தழைக்க முடியாதுன்னு விவசாயம் இல்லைனா வேற எந்த இதுதான் திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம் அமைச்சரை கூப்பிட்டு கேட்கிற முதல் கேள்வியே என்ன தெரியுமா அமைச்சரை மக்கள் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா மும்மாறி பொழிந்ததா மும்மா பொழிந்ததா என்றால் மாதத்திற்கு மும்மாறி மூன்று முறை மழை பொழிந்ததா என்பதுதான் ஏன் மாதத்திற்கு மூன்று முறை மழை பொழிய வேண்டும் நம்மோடு உயிர் வாழ்க்கிற விலங்குகளுக்கு உணவாக பயன்படுகிற பல தாவரங்கள் இருக்கு இல்லையா அந்த தாவரங்கள் எல்லாம் குறைந்தபட்சம் பத்து நாளுக்கு ஒரு முறை மழை பொழிய வேண்டுமா மழை பொழிந்தால்தான் அவை பசுமையாக மேலே எழுந்து தலை தோங்க முடியுமா அவாறு தலை தோங்கினால்தான் அந்த விலங்குகள் வளமாக இருக்கும் அந்த விலங்குகள் வளமாக இருந்து பால் கொடுத்தால்தான் மனிதர்கள் வளமாக இருக்க முடியும் ஆகையால் தான் அக்காலத்திலே மன்னர்கள் மாதம் மும்மாறி பொழிந்ததா என்று அமைச்சர்களை பார்த்து கேட்பார்கள் ஆனால் இன்றைக்கு மாதம் மும்மாறி அல்ல ஆண்டிற்கு முன்மாறி பொழிந்தாலே போதும் என்கிற மனநிலைக்கு நாம் வந்துவிட்டோம் ஏன் அந்த மனநிலைக்கு வர வேண்டும் அந்த மனநிலைக்கு வர காரணம் நாம் தான் இருக்கிற இயற்கை எண்ணெயை பாதிக்க வைத்து விட்டோம் பூமி தாயின் கருவை ஓட்டையிட்டு துளையிட்டு விட்டோம் பூமி தாயை வேரோடு வேட்டையாடிவிட்டோம் இதற்கு மேல் எப்படி மழை பொடியும் ஆகையால் இந்த பூமி காக்க வேண்டுமானால் மழை பொடிய வைக்க வேண்டும் அப்படியானால் இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லும் போது இந்த உலகில மழை துளி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கல மழை துளி என்பது ஒன்று விலலைன்னா இந்த உலகத்தில் உள்ள சிறிய ஓரறிவு கொண்ட பசும்புள் கூட அதனுடைய தலை காண்பதீது அது தலை துவங்க முடியாது அப்படின்னு சொல்ல வராரு மழை பொடிய நாம் அனைவரும் இயற்கையை காப்போம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ரெண்டு வான் சிறப்பு குரல் எண் பதினாறு விசும்பின் துளிவிலின் அல்லால் மற்றாங்கே பசம்புன் தலை காண்பதும் மீண்டும் குரல் விசும்பின் துளிவிலின் அல்லால் மாற்றாங்கே பசும்புள் தலை காண்பதும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்